பக்தர்களுக்கெல்லாம் நாதன் திருமால் சுவாமி ராமானுஜர் தம்முடைய கத்தியத்ரயத்தில் கூறும்போது ஸ்ரீரங்கநாத மமநாத என்று அழைக்கிறார் திருவரங்கத்துக்கு நாதன் பிரபஞ்சத்துக்கே நாதன் ஓரோரு ஜீவாத்மாவுக்கும் நாதன் அந்த நாதன் உரைகின்ற கோயில் நந்திபுர விண்ணகரம் என்று கொண்டாடப்படும் நாதன் கோயில் சோழ நாட்டு திருப்பதிகளில் கும்பகோணத்துக்கு அருகே தெற்கே இருக்கும் திருத்தலம் நாதன்கோயில் இதற்கு நந்திபுர விண்ணகரம் என்ன திருவங்கையாழ்வார் தம் பாடல்களில் குறிப்பிடுகிறார் இத்திருத்தலத்தே பெருமான் மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் பெரிய திருவுருவத்தோடே பஞ்சாயுதங்களை ஏந்திக் கொண்டு சேவை சாதிக்கிறார் நாச்சியாருக்கென்னே சிறப்பு பெற்ற திருத்தலம் இத்திருத்தலத்தின் பெருமை நாச்சியார் கிழக்கு நோக்கி தவம் புரிந்தபடியால் பகவான் மேற்கு நோக்கி எழுந்துருளி அவளை தன்னுடைய திருமார்பில் ஏற்றுக்கொண்டான் இதுவே ஷெண்பகாரண்ய கஷேத்திரம் ஷெண்பகவல்லி தாயாரோடே ஜெகநாத் பெருமான் நாதன் ஜெகநாதன் எழுந்தருளி உள்ள நந்திபுரவின் நகரம் இத்திருக்கோயிலை அடைவோம் திருமங்கை ஆழ்வாரால் பத்து பாடல்களால் மங்களாசாசனம் செய்ய பெற்றது இது தம்பியொடு தாமுருவர் தன் துணைவி காதல் துணை ஆகமுன நாள் வெம்பியரி கானகமும் உலாவுமவர் தாமினிது மேவு நகர்தான் கொம்புகுதி கொண்டு குயில் கூவமையில் ஆளுமழில் ஆலர்புற உஷேர் நம்பியுரை ஹின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நண்ணுமனமே என்று தன் மனத்துக்கு திருமங்கையாழ்வார் உபதேசிக்கிறார் இத்திருத்தலத்துக்கு ஏன் இப்பெயர் ஏற்பட்டது பார்ப்போம் புராணத்தில் கூறப்பட்ட சரித்திரம் பெருமானுடைய திருவடிகளை வருடிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி அவன் திருமார்பில் எப்போதும் எழுந்துள்ள இருக்கிறாள் ஆனால் உலகத்தாருக்கு தான் திருமார்பில் இருப்பதன் பெருமை அடியார்களெல்லாம் திருவடிகளை பற்ற வேணுமானால் பிராட்டிய பற்றியே பெருமானை பற்ற வேண்டும் என்பதன் சீர்மை இவற்றை உணர்த்த வேண்டும் என்பதற்காக நாச்சியார் இத்திருத்தலத்தே வந்து தவம் இருந்தாள் அவள் கிழக்கு நோக்கி தவம் இருக்க பகவான் அதை மெச்சி இங்கெழுந்துருளி பிராட்டியை தன் திருமார்பில் ஏற்றுக்கொண்டார் இந்த இடம் ஷெண்பகாரண்ய கஷேத்திரம் மன்னார்குடி தொடங்கி இவ்விடம் வரை ஷெண்பக மலர்கள் மண்டி இருக்கும் காடு ஐப்பசி மாசம் சுக்கலபக்ஷ வெள்ளிக்கிழமை அன்று பெருமான் பிரத்யமாகி திருமகளைத் தன் திருமார்பில் ஏற்றுக்கொண்டார் சண்பகவல்லி தாயாருக்கும் நாதன் ஜகத்துக்கும் நாதன் நம் ஒவ்வொருவருக்கும் நாதன் நாம் யாரும் அநாதர்கள் என்று சொல்லி வருத்தப்பட தேவையில்லை நாதன் இல்லாதவர்களுக்கெல்லாம் நாதனாய் அசரண்யனாய் புகழற்றவர்களுக்கு ஒரே புகழாக பெருமாள் எழுந்துருளியிருக்கிறார் இத்திருத்தலத்தின் மற்றொரு பெயர் நந்திபுரவின் நகரம் திருமங்கையாழ்வார் அப்படியே தம் பௌஷரங்களில் குறிப்பிடுகிறார் அதிகார நந்தி என்று கொண்டாடப்படும் பரமசிவனாருடைய நந்திகேஸ்வரர் அவருக்கு வாகனம் ஒரு சமயம் மகாவிஷ்ணுவை சேவிக்க விஷ்ணுலோகத்திற்குள்ளே புகமுற்பட அப்போது காவல் காத்த துவாரபாலகர்கள் தடுத்தனர் பெருமான் ஓய்வெடுக்கிறார் சிறிது நேரமாகும் ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் நந்தி உள்ளே புக பார்க்க துவாரபாலகர்கள் சபித்தார்கள் உன் உடம்பில் எப்போதும் உஷ்ணம் தகிக்கட்டும் ஓர் நெருப்பு எரிகிறாப்போலே எரியட்டும் என்று சபித்தனர் நந்தி நேரே சென்று சிவபெருமானிடத்தை முறையிட துவாரபாலகர்களுடைய சாபம் தீர்ப்பதற்கு ஒரே வழி மகாலட்சுமியின் திருவடிகளைப் பற்றி பெருமானை வேண்டுவதே ஏற்கனவே ஷெண்பகாரண்யத்தில் திருமகள் தவம் புரிந்து வருகிறாள் நீர் அங்கு போய் அவளையும் பற்றி பெருமானிடத்தில் பிரார்த்தியும் என்று கூறினார் நந்தி ஓடிவந்தார் இத்திருத்தலத்தே இருந்து நீராடி பெருமானை பிரார்த்திக்க பகவானும் அவருக்கு ஆனந்தமாக பிரத்யக்ஷமாக சேவை என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் அப்போது இத்திருத்தலத்தில் தேவரியர் எப்போதும் எழுந்தொருள் இருக்க வேண்டும் அடியனுடைய பெயராலேயே நந்திபுர விண்ணகரம் என்று இத்திருத்தலம் வழங்கப்பட வேண்டும் விண்ணகரம் என்பது வைகுந்தத்தை குறிக்கும் ஆனால் இப்பூமண்டலத்திலேயே நந்திபுர விண்ணகரம் பரமேஸ்வர விண்ணகரம் வைகுந்த விண்ணகரம் திருவிண்ணகரம் என்று பல விண்ணகரங்கள் உள்ளன அவ்வவொன்றுக்கும் வைகுந்தத்துக்கு இருக்கும் பெருமை இத்திருத்தலம் திருக்குடந்தைக்கு தெற்கே ஒப்பிலியப்பன் சன்னதிக்கு மேற்கே அரங்கத்துக்கும் தெற்கே மன்னார்குடிக்கு வடபாலும் உள்ளது பகவானின் திருநாமம் நாதன் ஜெகநாதன் யோக ஸ்ரீனிவாசன் என்னும் பெயரும் உண்டு தாயார் ஷெண்பகவல்லி தாயார் உற்சவர் ஜெகநாத பெருமான் தீர்த்தம் நந்தி தீர்த்த புஷ்கரணி மந்தார விமானம் இத்திருத்தலத்தே விஜயரங்க சொக்கப்ப நாயக்கர் என்னும் மன்னர் தன் நோய் தீர்ந்து தன் அன்னையோடே தன் மனைவியோடே இத்திருத்தலத்துக்கு எழுந்துருளி பெருமானுக்கு நிறைய தொண்டுகளை புரிந்தார் அந்த ராஜாவியம் அவர் குடும்பத்தோடே இத்திருத்தலத்தில் சிற்பரூபத்தில் நாம் வணங்கி இவ்வூர் காலமேகப்புலவருக்கு பெறப்பிடம் இந்த திருத்தலத்தே திருமங்கையாழ்வார் பாடிய சீர்மை ஊர்புறம் இருக்க வானமாமலை ஜீயசுவாமியின் ஆதீனத்துக்கு உட்பட்டுத்தான் இத்திருத்தலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது ஜீயசுவாமியின் அருள் அவருடைய விருப்பம் கைங்கறி ஆர்வத்தாலே கோயில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது ஐப்பசி வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு திருமஞ்சனம் தனிச்சிறப்பு வாய்ந்தது அதை அவசியம் பக்தர்கள் சேவிக்க வேண்டும் பகவான் பல்லாயுதங்களையும் பற்றி அடியார்களுடைய விரோதியை போக்கிக் கொண்டு எழுந்துள்ளிருக்கிறார் அவர் ஜகத்துக்கே நாதனாவது எப்படி நாதன் என்றால் அனைவரையும் காக்க வேண்டுமே அதற்காகத்தான் திருமகளை ஏற்றுக்கொண்டு தன் திருமார்பில் அமர்த்தி அவருடைய சிபாரிசின் பேரில் அருளின் பேரில் அனைவரையும் பகவான் ரட்சிக்கிறான் நாதன் உரைகின்ற நந்திபுர விண்ணகரம் என்று திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார் பகவானுடைய திருமார்பே ஒளிபடைத்தது திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் என்று அழ்வார் கொண்டாடுகிறார் இப்படிப்பட்ட நாதன் கோயிலை நாம் ஒவ்வொருவரும் சென்றடைந்து பெருமானையே நாதனாக ஏற்றுக்கொண்டு ஒளிமயமான ஆனந்தமயமான வாழ்க்கையை அனுபவித்து பகவானுக்கு தொண்டு புரிந்திருப்போம்